வணக்கம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களானேருக்கும் வணக்கம் ஞான பிரகாசம் ரெண்டு எட்டு பதினெட்டு தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு நீண்ட நாட்களாக இடையில் கொஞ்சம் பதிவு போடலை ஒன்றும் சொந்தமாக யாரும் வருத்தப்பட்டதாகவும் தெரியல ஆனால் சில பேர் ஏன் ஐயா பதிவு போடலை ஐயாவுக்கு ஓய்வு கிடைக்கல அதனால் தான் பதிவு போடலை அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நிறைய தடவை நிறைய கோணங்களில் இந்த தமிழர் வளாண்மையை நான் பேசி கூட ஏன்னே தெரில என் நிறைவே இல்லை ஏதோ ஒரு இடத்துல சரியான முறையில் இந்த தமிழர் வளாண்மையினுடைய முகத்தை நம்ம காட்டலை ஏதோ ஒரு குறை இருக்கு நம்ம இன்னும் முழுசாக அதை சரியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கு அதை எப்படியும் சரி பண்ணிடணும் அல்லது இந்த தமிழர் வேளாண்மையினுடைய முழு முகத்தையும் காட்டிடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள வந்துட்டும் இருக்கு எப்படி அதை காண்பிக்கிறது எந்த விதத்தில் காண்பிக்கிறது இந்த வேளாண்மையில் பல்வேறு வகைகள் இருக்கு பாருங்க இந்த வேளாண்மைக்கெல்லாம் கடந்தது அதாவது இயற்கை வேளாண்மை நவீன வேளாண்மை செயற்கை வேளாண்மை இன்னும் இன்னும் ஒவ்வொரு நாட்டிலேருன்னும் ஒவ்வொரு விதமான வேளாண்மை முறைகள் இப்படி பல்வேறு வேளாண்மை முறைகள் இருக்கு இந்த வேளாண்மை முறைகளையெல்லாம் கடந்தது அல்லது தாண்டியது இதுதான் ஆரம்ப கால வேளாண்மை அப்படின்னு சொன்னா போதுமா அல்லது இந்த வேளாண்மையை எந்த மாதிரி வந்து நம்முடைய இளைஞர்களுக்கு தமிழறிந்த இளைஞர்களுக்கு தமிழறிந்த அறிவு சான்ற பெரியோர்களுக்கு எப்படி வந்து இதை வந்து இதனுடைய முகத்தை வந்து காண்பிக்கிறது எப்படி இந்த சரியான உருவத்தை வரையிறது சரியான விதத்தில் அதை நிரூபிக்கிறது அப்படின்னு எனக்கு இன்னமும் நிறைய நேரங்களில் பல்வேறு கோணங்களில் சிந்தித்து சிந்திச்சு இன்னும் நான் குறைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் இது சரியான முறை இது சரியான முறை அப்படின்னு இப்போ கொஞ்சம் தோணிச்சு அதை இப்போ பதிவு பண்ணுறேன் அதாவது ஒரு இப்போ நம்ம ஒரு ஒரு தெருவில் எல்லோரும் பார்த்து பெருமை ஒரு குடும்பத்தில் எல்லோரும் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு இருந்தாக்கா எல்லோருக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைச்சா அவன் வந்து தலைவன் சரிதான குடும்ப தலைவன் எந்த சூழ்நிலையிலையும் தனக்காக தன் குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பான் இது வந்து யாரும் அவன்கிட்ட சொல்லி உடைக்கிறது இல்லை அவன் தலைவனு பெருமைப்படுத்துக்கணுங்கிறதா உழைக்கிறதுல குடும்ப தலைவரில் குடும்பத்தில் உடைக்கிறவங்க எல்லாம் அப்படி அப்பா அப்படி தான் அம்மா அப்படி தான் இன்னும் நிறைய பேர் இன்னும் நிறைய இன்னும் வந்து அப்படியே குடும்பத்துக்காக தன்னை தியாகம் செய்து அழிந்த நிறைய பேரை நம்ம குடும்பத்தில் பார்க்குறோம் இது மாதிரி இப்போ இல்லைன்னாலும் கூட முன்காலத்தில் நீதிக்காக அழிஞ்சவங்களாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது தெருவுக்காக ஊருக்காக தெரு ஊருக்கு ஊரில் நிறைய நிலங்கள் வந்து தரிசு நிலங்களை வந்து கிராமத்துக்காக எழுதி வச்சவங்களாம் இருக்காங்க இன்னும் கிராமங்களெல்லாம் நிறைய நிலங்கள் தரிசு நலங்கள் கிராம நலங்களுக்காக ஊர் பொதுவடை அப்படின்னு சொல்லியே இன்னும் இருக்குது ஊருக்காகவே கிராமப்புறங்கள் அது தெரியும் இந்த மாதிரி உள்ளவங்களாம் இருக்காங்க ஊரில் வந்து அவங்க வந்து நாட்டாமன்னு சொல்லுவாங்க அவங்க அவங்க நீதியை தவிர எதுவும் பேச மாட்டாங்க அவங்க சொல்றது அவ்வளவு நீதியாக தான் இருக்கும் தனக்குன்னு அவங்க எதுவும் செஞ்சு வச்சுக்கிட்டதே இல்லை இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணோம்னா தொகுதி வரியா இப்ப நவீன காலத்தில் வந்தீங்கன்னா தொகுதி வரியா பழங்காலத்தில் நாட்டுக்காக தமிழ்நாட்டில் மூவேந்தர்கள்லாம் ஆண்டிருக்காங்க ஒவ்வொரு அரசனும் அப்படிதான் வாழ்ந்திருக்கான் ஒரு கதவை தட்டுனது யாருன்னு தெரியாம இருந்ததுக்காக கதவை தட்டுன அதாவது கணவன் ஊருக்கு போயிடுறான் கணவன் மனைவி ஊருக்கு போகிறதுக்கு மறுநாள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க நீ ஒன்றுத்துக்கும் கவலைப்படாத ஊர் ஒதுக்கப்புறமா இருக்கேன்னு பயப்படாது நம்ம பாண்டிய மன்னன் இருக்கிற வரைக்கும் யாரும் ஒன்று எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் இது மாறுவ இடத்துல வந்திருக்கிற பாண்டிய மன்னனுக்கு கத காதில் உழுது அவன் ஊருக்கு போயிடுறான் வேறு தேசத்துக்கு பணம் சம்பாதிக்க போகிறான் ஒவ்வொரு நாளும் பாண்டியம் அந்த நம்பிக்கைக்கு பார்த்துறமா ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டை காவ காக்குறான் போகிறான் வர்றான் பார்த்துக்கிட்டு இருக்கான் ரகசியமாகவே நடக்குது திடீர் ஒரு நாள் இரவு சொல்லாமல் அந்த அந்த வீட்டுக்காரன் வந்துடலாம் இரவு அவங்க கணவன் மனைவியும் பேசிட்டு படுத்திருக்காங்க பாண்டியம் வளர்க்கும்போது அங்கே போகிறான் கதவுல உள்ள பேச்சு சத்தம் ஆண் சத்தம் கேட்குது ஏதோ தவறான முறையில் வேறு யாரோ அந்நியம் புகுந்திருக்கான்னு நினச்சிட்டு அவசரமாக ஓடி போய் கதவை தட்டிடறான் கதவை தட்டம் யாருன்னு பாருங்கமிச்சான் இந்த அர்த்தராத்திரியில் கதவை தட்டினோம் யாராக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கோபத்தோடு கேட்குறா சொல்கிறா ஆகா அவ புருஷன் வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு ஓடிடுறான் ஓடும்போதே ஒரு சிந்தனை வருது பாண்டியமன்னனுக்கு நம்ம ஒரு வீட்டில் மட்டும் கதவை தட்டினா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக போயிருமே அப்போ வேறு யாரோ ஒரு வேறு யாரோ ஒரு கல்வன் அல்லது அந்நியன் அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் கதவை தட்டிட்டு உள்ளே போயிருக்கான்னு அந்த புருஷன் நினச்சிட்டு அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய தீங்கு வந்துடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன செய்கிறான் யோசிச்சு பாண்டிய மண்ணை ஒவ்வொரு வீட்லையும் ஒரு கையை தட்டிட்டு போயிடறான் ஒவ்வொரு வீட்டுக்கு கதையும் தட்டிட்டு போயிடறான் மறுநாள் அரசவை கூடுது அரசவை கூடுனதும் பாண்டிய மன்னன்கிட்ட நேற்று இரவு யாருமே தூங்கலைங்க ஐயா நடந்ததுன்னு தெரியல மன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இரவு கதவை தட்டி யாரையுமே தூங்க விடாமல் பண்ணிட்டான் யாரோ ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் நடந்ததை சொல்லக்கூடாதுன்னு நடந்ததை சொன்னால் தன்னை மிக உயர்வாக நினச்சிருவாங்க மக்கள் அந்த மாதிரி ஒரு உயர்வை நம்ம ஏற்கக்கூடாது அப்படின்ட்டு அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவங்க தூக்கம் கலைஞ்சதுக்காக இந்த மாதிரி முன்னறிவிப்பு இல்லாமல் பொதுமக்களுடைய அமைதிக்கு இடையூறாக இருக்கிறவன் அவனுடைய கையை வெட்டிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய இடதுகையால் வாழை எடுத்து வலது கையை வெட்டிக்கிறான் அப்போ தான் தெரியுது மக்களுக்கு மண்ணந்தான் கதவை தட்டியிருக்கிறான்னு அவனுக்கு பேர் பொறுக்கை பாண்டியன் இது வந்து கதை கிடையாது உண்மையில் நடந்தது எவ்வளோ ஒரு நீதி பாருங்கள் அதை போலவே ஒரு புறா இது வந்து உண்மையில் நடந்த நிகழ்ச்சி அவனுக்கு பேர் கடைசியில் தங்கத்தால் கை செஞ்சு வச்சுட்டு தான் பொறுக்கை அவனுக்கு பேர் இது வரலாறு அதுபோல் முல்லைக்கு தேர் கொடுத்தது பாதி ஒரு செடிக்கு கூட இறக்கத்தினுடைய உச்சமாக இருந்திருக்காங்க எல்லோரும் மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க நவீன காலத்தில் நம்ம பார்க்குறோம் காந்த் காந்தி காமராஜ் கக்கன் நிறைய பேர் தன்னுடைய உயிர் தான் மனைவி கூட வேணாம் அப்படின்லாம் கூட நாட்டுக்காகவே உழைச்சி அழிஞ்சவங்க உசுரெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த உசுரெல்லாம் விட மேம்பட்ட ஒரு உயிர் இருக்குது ஐயோ இது என்ன அநியாயம் இது இதை விட மேம்பட்ட உயிர் இருக்க முடியுமா நாட்டுக்காகவே தனக்கே அழிஞ்ச உசுர் இருக்குது இப்படியே இதுக்காக இதை விட மேம்பட்ட உயிர் என்ன இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உயிர் தான் தமிழ் உழவனோட உயிர் அதாவது சிபி சக்கர்த்த தன்னுடைய மகனுடைய தன்னுடைய மா ஒரு மணியை வந்து பசு அடிச்சதுக்காக தேர்காலில் இட்டு தன்னுடைய மன மகனையே கொன்ற சிபி சக்கரத்தை விட ஒரு புறாவுக்காக தன்னுடைய தசையை அறிந்து கொடுத்த மனுநீதி சோழனை விட சாரி சிபி சக்கரவர்த்தியை விட முல்லைக்கு தேர் கொடுத்த பாரியை விட தம்பிக்காக தலையை கொடுத்த குமனனை விட கைத்தட்டலுக்காக தன்னுடைய கையை வெட்டிக்கொண்ட பொற்கை பாண்டியனை விட இன்னும் என்னெல்லாம் நீங்கள் பொண்ணுமோ போட்டுக்கோங்க இதையெல்லாம் விட சிறந்த ஒரு உயிர் மேம்பட்ட அறிவு சார்ந்த அறிவு ஒரு உயிர் இருக்குன்னா அது தமிழ் உழவனுடைய உயிர் அப்படித்தான் திருவள்ளம் சொல்கிறான் அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்கிறான் அது எவ்வளவு தூரம் உண்மை அப்படிங்கிறத நாளை தொடர்ந்து பார்ப்போம் பதிவு விட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள்